தமது மாபெரும் பணிக்கு நம்மை அழைத்துள்ள ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திசை திருப்பம் டிஸ்ட்ராக்ஷன் வாசிக்க வேண்டிய பகுதி யாத்திரையாகவும் பதினெட்டாம் அத்தியாயம் 13 முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை மறுநாள் மோசை ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான் ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள் ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமனார் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் முழுக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது மோசை தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் அவர்களுக்கு நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் அதற்கு மோசையின் மாமனார் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள் இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது இப்பொழுது என் சொல்லை கேளும் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் தேவனும் உம்மோடே கூட இருப்பார் நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இருக்கும் விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இலகுவாயிருக்கும் இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்க இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான் மனப்பாட வசனம் நெகேமியா ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் இறங்கி வர மாட்டேன் ஐ எம் டூயிங் எழுப்புதல்களை தொடர்ந்து பல்லாயிரம் ஆத்துமாக்கள் மந்தையில் சேர்க்கப்படுவார்கள் சீடர்கள் எண்ணிக்கை பெருகினால் பிரச்சனைகளின் எண்ணிக்கையும் பெருகும் அப்போ சிலர் ஆறு ஒன்றிலே வாசிக்கிறோம் அந்நாட்களில் சீடர்கள் பெருகின போது கிரேக்கர் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரே விரோதமாய் முணுமுணுத்தார்கள் தங்கள் பிரதான அழைப்பிலிருந்து திசை திரும்ப அப்போஸ்தலருக்கு வந்ததோர் பெரிய சோதனை ஆனால் அவர்கள் ஞானமாய் அச்சோதனையை மேற்கொண்டனர் என்ன சொன்னார்கள் நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல சகோதரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் அமெரிக்க டாலருக்கும் ஜெர்மானிய டச்மார்க்குக்கும் பலியாகிவிட்ட இந்திய போதகர்களும் பிரசங்கிகளும் தான் அனாதை விடுதிகளும் இதுபோன்ற சமூக நல நிறுவனங்களும் தேவை என்று நான் அறிவேன் ஆனால் ஜபத்தில் தரித்திருந்து தேவனிடம் செய்திகளை பெற்று மக்களுக்கு போதித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் தேரின்பவர்களாக்க வேண்டிய பிரதான பொறுப்புள்ள மெய்ப்பரும் பிரசங்கிகளும் ஜத்திலும் தியானத்திலும் செலவிட வேண்டிய அருமையான மணி நேரங்களை அனாதை விடுதி போன்ற நிறுவனங்களை மேற்பார்வையில செலவிடுவது சற்றும் சரியல்ல இந்தியாவில் அனாதை விடுதி பெருக்கத்தின் விளைவு என்ன தெரியுமா கொளுத்த மெய்ப்பரும் மெலிந்த ஆடுகளும் தான் ஓவர் அண்டர் ஷீப் திருவசன ஊழியர் நிர்வாக காரியங்களையும் சமூக நல தொண்டு பொறுப்புகளையும் தகுதியுள்ள மனிதரிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ப தகுந்த ஆள் கிடைக்கவில்லையே என்று நொண்டிச்சாக்கு சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது அவன் திருடன் என்று தெரிந்திருந்தும் இயேசு யூதாசிடம் பணப்பையை கொடுக்கவில்லையா தழும்புதலுக்கும் திடமின்மைக்கும் பெயர் பெற்ற பேதிருவிடம் அவர் திறவுகோள்களை தரவில்லையா நம்பப்படும் நபர்கள் வளருவார்கள் அளவுக்கு மீறி கவனம் தேவையில்லை மிஞ்சி போனால் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார்கள் அவ்வளவுதானே ஊழியத்தை யாரும் திருட முடியாது ஒரு முறை அப்போசலன் சகோதரன் பக்சிங் இவ்விதமாக சொன்னார் எங்களுடைய கூட்டங்களுக்கு சபைக்கு வரும் பொழுது செருப்பை வெளியே கலற்றி விட்டு உள்ளே வந்தால் அநேகருடைய செருப்பு களவு போய்விடுகிறது என்று சொல்லி அவர் நகைச்சுவையாய் சொன்னார் செருப்பைத்தான் யாரும் திருட முடியும் உன்னுடைய கண்ணாடியை யாரும் திருட முடியாது கடவுள் உனக்கு கொடுத்த தரிசனத்தை இன்னொருவன் திருடி கொண்டு போக முடியாது என்று சொன்னார் என்னே உயிரே ஒரு கருத்து பாருங்கள் நான் இப்படி சொன்னதும் பண பொறுப்புகளை உடனே தங்கள் மனைவிமாரிடமும் நிர்வாக பொறுப்புகளை தங்கள் குமாரரிடமும் ஒப்படைக்க நினைக்கும் ஊழியர் உண்டு அப்பா சாலமோ தன் சர்வ ஞானத்திலும் இவ்வளவு அருமையான கண்டுபிடிக்க முடியாது என்று தான் நினைக்கிறேன் பிரியமானவர்களே எழுப்புதல் வரும் தேவ மக்களிடையே வசனத்தின் மீது பசி தாகம் அதிகரிக்கும் தேவன் இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்தில் சொல்லும்படி தேவ ஊழியர் நெடுநேரம் தேவ சமூகத்திலே தரித்திருப்பார்களாக அப்பொழுதுதான் எழுப்புதலின் அக்னி அணையாமல் பரவிக்கொண்டே இருக்கும் நான் பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் இறங்கி வரமாட்டேன் ஐ எம் டூயிங் ஏ கிரேட் ஒர்க் ஐ கட் எங்கள் மகா பெரிய தேவனே உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பேராணையை நற்செய்தி பேராணை எங்களுக்கு தந்து எங்களை நம்பி கிருபாவரங்களையும் எங்கள் மேல் நீர் பொழிந்தருளி கர்த்தாவே திருச்சபையை உண்டைய திருப்பணிக்காக ஆயத்தப்படுத்துகிற இந்த மாபெரும் பொறுப்பை நீர் எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கும் பொழுது திருவசனத்தை போதிப்பதிலும் ஜெபத்திலும் தரித்திருப்பதற்கு பதிலாக மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலையிலேயே நாங்களும் தலையை நீட்டாதபிடிக்கு ஆண்டவரே மோசையை போல நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் கர்த்தாவே இந்த நல்ல ஆலோசனைக்கு செவி மடுத்து நிர்வாக பொறுப்புகள் பணக்காரியங்களை எல்லாம் நம்பத்தகந்த மனிதரிடம் நாங்கள் ஒப்பு வேதமும் கையுமாக ஜபம் தபம் என்று சொல்லி உமக்கு முன்பாக காத்திருந்து வார வாரம் உங்களுடைய திருச்சபை மக்களுக்கு நல்ல ஆழமான சத்தான நிறைவான செய்திகளை கொண்டு வருவதிலே எங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள போதுகர்களாகிய திருச்சபை போதகர்களாகிய எங்களுக்கு நீ உதவி செய்யும் ஒருவேளை ஆங்காங்கே வந்த வாய்ப்புகளினால் எங்களுடைய திசை திரும்பி இருந்தாலும் சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு திருவசனத்திற்கு திரும்பி முழங்காலை முடக்கி கத்தரிடத்திலும் இருந்து நாங்கள் செய்திகளை பெற்றுக்கொள்கிற அந்த அரும்பெரும் பணியிலிருந்து நாங்கள் கீழே இறங்கி வராதிருக்க எங்களுக்கு உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்